بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المبعوص رحمة للعالمين سيدنا ونبينا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يمكن أما بعد فعب بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديقا الذي بين يدي بين يديه وتفصيل كل شيء وهو هدى ورحمه لقومي يؤمنون صدق الله العظيم سروبهلم بولجيم والله يعطيكم الارتياح الحمد لله في ولكليه ستيتي نيلي ناتون دربي ماركل يردياغونديت ام ويرلو ميرا محمد صلى الله عليه وسلم اوركل ميديلوم அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்றனும் நிலவட்டும் உயர்ந்த நீயத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே இவ்வுலக வாழ்க்கையில் எப்படி எங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவருக்கிறானோ அப்படி எங்களை எதை தவிர்ந்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ அவ்விடு எங்களை முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன் மேலாண் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு சமுதாயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உரிமை உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக பிரதானமான அம்சமாக அமைவதுதான் அச்சாரிய வரலாறு நாங்கள் எப்போது வரலாறுகளை படிப்போமோ எப்போது வரலாறு சான்றுகளை நாங்கள் ஆய்வு செய்வோமோ அப்போது எங்களுடைய உரிமைகள் உடமைகள் எங்களுடைய பூர்வீகங்களை உறுதிப்படுத்த மிகவும் துணையாக அமையும் இதன் அடிப்படையில் தான் அல்லாஹு சுகானுவாணிலே சொல்லும் பொழுதுக்கான குத்தி உள்ளவர்களுக்கு அல்லாஹு சுகானுவா சொல்லக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய சம்பவங்கள் சரித்திரங்கள்ல படிப்பினை இருக்கிறதாக சம்பவங்கள் சரித்திரங்களை அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க அவர்கள் சிந்திக்கலாம் என்பதாக அல்லாஹு குரான் சொல்கிறார் ஆக கண்டித்திருக்கூடிய சோதர்களே இதன் அடிப்படையில் உண்மையில் இன்றைய நாங்கள் வாழக்கூடிய இந்த நாடு எமது தாய் நாடான இலங்கையில் முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் படித்து வரலாறு என்ன தெரிந்து வரலாறு என்ன இந்த வரலாறை மூன்று விதமாக எங்களுடைய பூர்வீகம் நாட்டில எவ்வளவு காலம் நாங்கள் வாழ்கிறோம் என்பது அது ஒரு தனி வரலாறு அது தனியோரு பொதுபா செய்ய வேண்டிய ஒரு பேரையொன்று இருக்கிறது வேறொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கொடுக்கப்பட்ட நேரம் போதாது வேறொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த நாட்டிலே நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்ற அந்த வரலாறு இன்ஷா அல்லா உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வரலாறு என்பது இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் நாங்கள் பல்லாயிரம் வருடங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம் படிக்கிறது அல்லது சொல்லித்தரக்கூடிய நேரத்துல வரலாறு ஆவணங்களை குறிப்புகளை சொல்லக்கூடிய நேரங்கள்ல அதை கொஞ்சம் காது கேட்டு அந்நிய மக்களோட பிற மதத்தவர்களோட நாங்க மைனாரிட்டியாக சிறுபான்மையினராக இந்த நாட்டில் நாங்க வாழ்கிறோம் நாங்க அவங்களுக்கு என்ன செய்யறது அழகான முறையில அவங்களோட சண்டை பிடிக்கிறத விட அவங்களுக்கு அழகான முறையில ஏதாவது அவங்க எங்களை பார்த்து சொல்லிட்டு சொன்னா நாங்க என்ன செய்யறது அழகான முறையில சில வரலாறுகளை நாங்க சொல்லக்கூடிய நேரத்துல அல்லா சொல்றத போலும் அவங்க என்ன செய்வாங்க சிந்திக்க நேரிடும் இப்படியான வரலாறுகள் இப்படியான வரலாறுகள் பதியப்பட்டிருக்கிறேன் என்று அவர்களுக்கு சிந்தனை செய்யறதுக்கு அல்லாஹு சுபஹான இடம்பாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னித்துக்குரிய மேலாம் கவலைக்குரிய விஷயம் என்னென்றா இலங்கை வரலாறு சம்பந்தமாக கிட்டத்தட்ட மூணு வருடங்களாக நான் பல தகவல்களை ஒன்று சேர்த்து வருகிறேன் பல இடங்கள்ல பயான் பண்ணிருக்கிறேன் பயன் முடிஞ்சு பலரும் எடுத்தீங்களை வெப்சைட்ல இருந்து எடுத்தீங்க என்ன புக்ல இருந்து படிச்சீங்க வரலாறுகளை கேப்பாங்க அதே ஒரு கவலையான ஒரு விஷயம் மேலாண் பகுதிகளில் யாரும் கோவிச்சு கொள்ள ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஆரம்பர் சொல்றாரு தாயாக வரணும் பெரிய ஒரு முஜாஹிதாக வரணும் பெரிய ஒரு ஆலிமாக வரணும் இவனால மக்கள் சமூகத்துக்கு பிரயோசனம் அடையணும் என்று பாலூட்டினார்கள் அதனால அவர்கள் பெரும் பெரும் தகைகளாக வந்தார்கள் காலகட்டில எங்களுடைய தாய்மார்கள் பாலூட்டக்கூடிய நேரத்துல எந்த நீயத்துல பாலூட்டுறது தூங்குவது மீண்டும் பாலூட்டுறது அதனால ஜும்மாலையும் தூக்கம் தான் சமூகத்துல எங்க போனாலும் தூக்கம் தான் ஜும்மாக்கு வாரது ஒரு அறவர் எங்களுடைய நேரங்களை தூக்கத்தில் கழிச்சு என்று இப்படியான வரலாறு ஆவணங்களை நேரத்தில் எப்படி வைக்கிறது எங்களுடைய சமுதாயம் எல்லா இடத்திலேயும் தூக்கம் என்னோட வரலாறு ஆவணங்களை எத்தனையோ அரவாசிக்கு வரலாறு என்பது முதலாவது அம்சம் இரண்டாவது அம்சம் இந்த நாட்டுக்காக முஸ்லிம்களுடைய இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாங்கள் உணர வேண்டிய அறிய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இதன் அடிப்படையில் எனக்கு சுருக்கமாகக்கப்பட்ட நேரத்துக்குள்ள சில அம்சங்களை சொல்லி நினைவில் சிந்திப்பாங்க அடிப்படையில் எங்களுடைய இஸ்லாமியர்கள் பல துறைகளில் பொருளாதாரம் வா அதிகமான முஸ்லிம்கள் இந்த பிசினஸ்ல பொருளாதாரத்துல தன்னுடைய பங்களிப்பை மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சிக்கிறாங்க இந்த அடிப்படையில இன்றைக்கு இலங்கையில விவசாயத்தை அறிமுகப்படுத்தப்பட்டதே இஸ்லாமியர்களாக வரலாறை எடுத்து பாருங்கள் அது போல அனுராதபுர காலத்துல அதாவது அனுராதபுர மன்னர்கள் அதாவது முதலாம் அக்கபோதி இரண்டாம் அக்கபோதி இவர்களுடைய வரலாற கரைச்சி பாருங்க அரபியர்கள் இங்க வந்து பல விவசாயங்களை அதே போல நீர்ப்பாசன கட்டமைப்பு இன்றைக்கு வாய்க்கால் தோன்றது இப்படியான விஷயங்களை இலங்கையில அறிமுகப்படுத்தினது இஸ்லாமியர்கள் அந்த தீவுடைய பேர்தான் ஐலண்ட் என்று சொல்லக்கூடிய தீவு இந்த தீவுல வாழ்ந்த ஒரு முஸ்லிம் தான் இந்த இலங்கைக்கு நெசவு தொழில் ஆடைகளை தயாரிக்க கூடிய அந்த நெசவு தொழிலை அறிமுகப்படுத்தினார் என்பதாக அலெக்சாண்டர் ஜோன்சன் இவர் தன்னுடைய வரலாற்று குறிப்பிட குறிப்பிட்டார் அறிமுகம் அனுராதபுர மன்னர்களுடைய காலத்தில் இஸ்லாமியர்களுடைய அதாவது பொருளாதார ரீதியான பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தால் அண்மையில் பேராதனி யூனிவர்சிட்டி சீனியர் லெக்சரர் அன்றாது இவருடைய ஆட்சியில அரேபியர்கள் பொருளாதாரத்துல முன்னேறி கொண்டிருந்தாங்க இந்த நாட்டுக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சாங்க இந்த நேரத்தில் ஒரு செய்தி கிடைத்தது என்னன்னா சவுதியில சவுதி மண்ணில் அங்க நபி சவல்லா அலிசல்லி தோண்டிட்டா கூடிய நேரத்தில் என்ன செய்வார் என்றா இந்த அரேபியர்கள் பொருளாதாரத்தில் கொடுத்த இந்த பங்களிப்பும் போயிட்டு நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடையும் என்று சொல்லி என்ன சொன்னார் என்றால் நீங்க யாருமே நாட்டோட்டு போகவானா உங்களுக்குரிய தேவைய நான் நிறைவேற்றித்தாரேன் உங்களுக்குரிய மத சுதந்திரத்தை நான் நிறைவேற்றித்தாரேன் என்று சொல்லி ஒரு தூதுவரை என்ன செய்யறார் என்றா தயாரித்து மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார் மக்காவுக்கு போறாரு போகக்கூடிய நேரத்துல அங்க நபி சதுல்லா அலிஸ்லாமு மரணி அது தபுக்கு சித்திக்கிறாங்க ஆட்சி வகிக்கிறதாக இந்த வரலாற்று குறிப்ப ஒரு அந்நிய ஒரு ப்ரொபசர் என்ன செய்யறாருன்னா நமக்கு சொல்லித்தாரா இப்படியான வரலாறுகள் ரெண்டு விஷயத்தை உறுதிப்படுத்துது என்ன ரெண்டு விஷயம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால இருந்து இந்த இலங்கையில முஸ்லிம்கள் பூர்வீகமாக வாழ்றாங்க பொருளாதார ரீதியாக இஸ்லாமிகள் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சாங்க இது முதலாவது விஷயம் சுருக்கமாக தான் சொல்லிக்கொள்கிறேன் இரண்டாவது மெடிசி அதாவது வைத்திய துறையில எங்களுடைய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் யூனானி வைத்தியம் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் இந்த யூனானி வைத்தியத்தை இலங்கையில அறிமுகப்படுத்தின்தான் சிலக்க ராஜ கருணா ஹாஜி முகாந்திரம் ஷேக் முகம்மது குடியார் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு இலங்கை ஒத்தரால எழுதப்பட்ட ஒரு புக் தான் முஸ்லிம்களின் சிங்கள வம்சாவளி பெயருங்க நெக்ஸ்ட்ல போய் சேஸ் பண்ணி பாருங்க எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த முதியன்சலாக விசானலாக அதே போல சம்பயம் என்று சொல்லப்படுது துலுக்கர்கள் என்று சொல்லப்படுது சொல்லப்படுதுல இலங்கையில யூனானி வைத்தியத்தை அறிமுகப்படுத்தின இந்த டாக்டரின் மூலமாக இவருடைய வம்சாவளியில வந்தவர்களுக்கு பேர்தான் இந்த முகாதீனம் என்று சொல்லி அவர்களுடைய மேலாண் அவர்களே அது மட்டுமல்ல கண்டி மன்னருடைய மகளுக்கு சுகனமாக போது நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாங்க வைத்தியர்கள் என்ன செய்யறாங்க வைத்தியம் வைத்தியம் குணப்படுத்துறாங்க குணப்படுத்தியதன் பின்னால மன்னருக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தால மன்னர் சில அதாவது அந்நிய பெண்கள் என்ன செய்யறாருந்தா தன்னுடைய அந்த அரண்மனையில வச்சு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு இந்த திருமணத்துக்கு பேர்தான் மகுள் பெருகார வரலாறு இந்த வரலாறு திருமணம் செஞ்சு கொடுக்கறாங்க திருமணம் செஞ்சு கொடுத்த உடனே இந்த வம்சாவளியில வந்த பேர் தான் முதியன்சலாக விதானலாகி இது ஒரு பேர் மேலாண் சோதர்களே இது இரண்டாவது துறை மூணாவதாக பல நாடுகளுக்கு வரலாறு அதை இலங்கை ஆட்சி செய்த மன்னர்கள் இவருடைய காலத்துல அபு உஸ்மான் என்று சொல்லக்கூடியவரை எஜிப்து நாட்டுக்கு தூதுவராக அனுப்பி வைக்கிறார்கள் அதே போல நாலாவது அம்சமாக ஈரானு கீழால வாழ்ந்த ஒரு நாடு அதுல ஒன்றுதான் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது வரைக்கும் போர்டுகேஸ் போர்டுகேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சாங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி வரைக்கும் இவர்கள் மாய மன்னர் என்ன செய்ய இந்த போர்த்துகீஸ் விரட்டணும் நாட் அவுட் விரட்டணும் என்று சொல்லி ஒரு படையை தயாரிக்கிறாரு அந்த படையில எங்களுடைய இஸ்லாமிய ராணுவ வீரர்கள் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டார் Muslim forces நாலாயிரம் பேர் மேலாண்களில் இராணுவ துறையில எங்களுடைய முஸ்லீம்களுடைய பங்களிப்பு ஒன்பதுல இருந்து இலங்கை ஆட்சி செஞ்ச இரண்டாம் இராஜசிங்கன் இவருடைய வரலாறு பெரிய ஒரு வரலாறு மேலாண்களே இவருக்கு ஒரு யுத்தம் ஏற்படுது எங்க வெள்ளவாய யுத்தம் என்று சொல்லுவார்கள் இந்த வெள்ளவாயுத்தில இவரோட முஸ்லிம்களுடைய படைய இறங்கு நீங்க என்ன செய்யலாம் சில நேரம் பாத்திருக்கலாம் ஒட்டு அமுதாவ இந்த சின்னம் வந்து எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய அந்த பூர்வீகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சின்னம் மேலாட்சி போதிகளே வரலாறுகளை தேடி பாருங்க இந்த ஒட்டு அமுதா என்று சொல்றது அந்த மன்னருக்காக வேண்டி எங்களுடைய இஸ்லாமியர்கள் செஞ்ச தியாகம் இதே இரண்டாம் இராஜசிங்க போர்டுகீஸ் இந்த மன்னனை கொலை செய்யணும் என்று சொல்லி விரட்டிட்டு போறாங்க இந்த மன்னர் ஓடோடி போய் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன் மையங்கனையில உள்ள பங்கர கம்மண்ணு சொல்லி ஒரு கிராமம் அங்க ஓடி போறாரு அங்க ஓடி போன நேரத்துல ஒரு முஸ்லீம் பெண்மணி முக்காடை போட்டு பால் தரந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்துல ஒரு பெரிய பிலா மரத்துக்கு போர்த்துகீஸ் வீரர்கள் என்ன செய்யறாங்க ஓடிவாரங்க மன்னனை கொலை செய்யறது வந்த நேரத்துல அந்த பெண்மணிய கண்டு கேட்கிறாங்க இந்த சைடால ஒரு மன்னர் போயிட்டாரு அவரை கண்டி அணி கேட்கிறாங்க இதுல போனா போனாலே என்று சொல்லி சொல்ல இல்ல சொல்லி பொய் சொல்லவும் இல்ல மேலாண் போதே மறுபடி முக்காட சரி செய்யறாங்க கோவத்தால இந்த பெண்ண இஸ்லாமிய வேண்டிட்டு போறாங்க மேலாண் போதே நீங்க படிக்கலாம் தமிழ் புத்தகத்தின் ஒரு வரலாறு உயிர் கொடுத்த உத்தமி இப்ப எங்க தெரியா உயிர் கொடுத்த உத்தமி சொல்லி ஒரு வரலாறு அது யார் உத்தமி எங்களுடைய இஸ்லாமிய ஒரு தாய் வேளாண் போர்களே இப்ப அந்த போர்டுகீஸ் வீரர்கள் போயிட்டாங்க மரத்துக்காலிருந்து எட்டி பாக்குறாரு இந்த பெண்மணி கொலசையை பட்டிக்கிறார் வெளியே வந்து கதறினாரு அழுந்தாரு சொன்னாரு மாரக்கலே மரக்கலே எங்களுக்கு பட்டம் அந்த நேரத்திலிருந்து வந்துச்சு அயிலிருந்து மரிக்கார் செமிலி என்று சொல்லுவோமே மரிக்கார் செமிலி வந்தது இந்த சொற்றொடர்ல இருந்துதான் மா அறைகளே என்னுடைய உயிர் காத்த உத்தமி வேலாண் இப்படியான வரலாறைகள் மன்னருக்காக தியாகம் செய்த முஸ்லீம்களுடைய ஏராளமான வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மிக பிரதான மூன்று முஸ்லிம்கள் தான் ஒன்று டாக்டர் அதே போலீ ஜாயா இருக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல அந்த ஆட்சியாளர்களோடு ஒத்து போனதால இந்த நாட்டுக்கும் சுதந்திரத்தை பல இந்த நாட்டுக்காக தியாகங்கள் செஞ்சுக்கிறாங்க அதே போல இந்த நாட்டுக்காக வேண்டி பல நன்கொடைகளை கொடுத்திருக்கிறாங்க எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பல அதாவது பழைய ஆயிரம் ரூபாய் இந்த தால் நோட் நாங்க பாத்துக்கோம் இல்லையா கொம்பன் யானையோட என்ன செய்வாரு அந்த யானையோட படத்தை பாத்து அந்த ஆயிரம் ரூபாய் வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏராவூர் மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்த உமர்லெப்பணிக்க சொல்லக்கூடியவர் யானைகளை வேட்டி ஆடுறதுல திறமையானவர் இவர் என்ன செஞ்சாருண்டா ஒரு தடவை கொம்பன் யானையோட வேட்டி ஆடுறாரு வேட்டையாடி மாளிகைக்கு யானையுடைய சொல்லி என்ன செய்யல கொண்டு போய் ஒப்படைக்கிறார் கணிஸ்புரி மேலாண் போதிகளே சில நாட்கள் அந்த கொம்பன் யானை மறுபடியும் தப்பியோடு ஏராவூர்க்கே வருது மறுபடியும் பிடிச்சி மறுபடியும் அந்த அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒப்படைக்கிறாரு கணிஸ்புரி மேலான்ஸ் பகுதிகளே எங்க போம பிரசிடன் தான் ஜி ஆர் ஜெயவர்தன இவர் என்ன செய்ய சொன்னா இந்த யானைய அதாவது இந்த யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூலை அஞ்சாம் தேதி செத்து போச்சு இந்த செத்து போன இந்த யானைய இலங்கையுடைய தேசிய சொத்தாக அறிமுகப்படுத்தினார் இந்த யானையுடைய நினைவு சின்னமாக அந்த நாளில் அடிக்கப்பட்ட அந்த ஆயிரம் ரூபா அந்த யானை தானே அந்த யானையும் அந்த யானைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உமர்லி பணிக்கிற பிக்சர் தான் அந்த ஆயிரம் ரூபாய் அந்த தால்நிலை போகதேவல்ல வா ஒரு நாட்டுல மியூசியம் என்றதே பிரதானமான ஒரு விஷயம் இந்த நாட்டுக்காக வேண்டி வாக்குச்சி மறைக்கார் இந்த மியூசியத்தை அன்பளிப்பாக கொடுத்தார் கொடுக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் கேட்டாங்க உங்களுக்கு பிறவி உபகாரமாக என்ன செய்யணும் கேட்டாங்க இவர் சொன்னாரு ஒரே ஒரு நிபந்தனை தான் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த மியூசியத்துக்கு இன்றைக்கும் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மியூசியம் மூடப்படுது அவருடைய வேண்டுதலுக்கு நீங்க மேலாண் இதே போல குரல் அம்மையான விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் சரப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது அதனால கணிசக்குரிய மேலாண் புகர்களே இப்படியான வரலாற்று ஆவணங்களை நாங்கள் படிப்பதன் மூலமாக எங்களுடைய உரிமைகள் உடைமைகளை எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாத்துக் மற்ற மக்களோட பேசக்கூடிய நேரத்தில் அன்பாக இப்படியான வரலாறுகள் எடுத்து இந்த நாட்டுக்கு எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய பங்களிப்படுத்த சொல்லுங்க அவர்களை இஸ்லாமியர்களோடு உடமைகளின் உரிமைகளை பாதுகாப்பாக இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அனர்த்தம் அதாவது இவ்வளவு பெரிய நோயினால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுப்பாயாக உலகளாவிய ரீதியில் யார் யாரெல்லாம் இந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ இந்த நோயாள அவர்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்த வருவாயாக எங்களை நல்ல மக்களாக ஆக்கிய உருவாயாக முக்லிசீன்களாக ஆக்கியவருவாயாக வரமூல்லி வரகா